பாடம் முன்னூற்றி இரண்டு அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ளவை பற்றிய விளக்கம் அல்லாஹ் கூறுகின்றான் இறை அச்சம் உள்ளவர்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூட்டுகளிலும் இருப்பார்கள் மேலும் அவர்களிடம் கூறப்படும் எவ்வித அச்சமும் இன்றி சாந்தியுடன் அவற்றினுள் நுழையுங்கள் அவர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கும் குரோதங்களை நாம் அகற்றி விடுவோம் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டில்களில் எதிரெதிரி அமர்ந்திருப்பார்கள் அங்கு அவர்களுக்கு யாதோ சிரமமும் ஏற்படாது அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள் பதினைந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி மற்றும் நாற்பத்தி எட்டாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் அந்நாளில் கூறப்படும் என் அடியார்களே இன்று உங்களுக்கு எந்த உங்களுக்கு எவ்வித துயரமும் இவர்கள் தாம் நம் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் கீழ்படிந்தவர்களாகவும் விளங்கினர் நுழைந்து விடுங்கள் சோனத்தில் நீங்களும் உங்கள் மனைவியரும் அங்கு நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள் தங்கத்தட்டுகளும் கோப்பைகளும் அவர்களுக்கு இடையே சுற்றி வந்து கொண்டிருக்கும் மனம் விரும்பக்கூடிய கண்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய உலகில் செய்து கொண்டிருந்த செயல்களின் வாரிசுகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள் உங்களுக்காக இங்கு ஏராளமான கணிகள் உண்டு அவற்றை நீங்கள் உண்பீர்கள் நாற்பத்தி அத்தியாயம் அறுபத்தி எட்டு மூன்று வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அம்மா இரையச்சமுடையவர்கள் அமைதியான இடத்தில் இருப்பார்கள் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் தடித்த மற்றும் மெல்லிய பட்டாடைகளை அணிந்து கொண்டு எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள் இதுதான் அவர்களின் நிலைமையாகும் மேலும் நாம் அழகிய தோற்றம் உள்ள எழில் மங்கையரை அவர்களுக்கு ஜோடிகளாக கொடுப்போம் அங்கு அவர்கள் மன நிம்மதியுடன் எல்லா விதமான சுவைமிகு பொருட்களையும் கேட்பார்கள் ஏற்கனவே உலகில் அடைந்த மரணம் தவிர மறு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் மேலும் இறைவன் தன்னுடைய கருணையினால் அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி விடுவான் இதுவே மாபெரும் வெற்றியாகும் நாற்பத்தி அத்தியாயம் ஐம்பத்தி முதல் ஐம்பத்தி வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் திண்ணமாக நல்லவர்கள் பேரின்பத்தில் இருப்பார்கள் உயர்தரமான சாய்வு இருக்கைகளில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களின் முகங்களில் சுக வாழ்வின் பொழிவை நீர் கண்டறிவீர் முத்திரை எடப்பட்ட மிகச்சிறந்த மதுபானம் அவர்களுக்கு புகட்டப்படும் அதன் மீது கஸ்தூரி முத்திரை பதிந்திருக்கும் போட்டியிட்டு முந்திக் கொள்ள முயல்பவர்கள் இதனை அடைந்து கொள்வதில் முந்திக்கொள்ள முயலட்டும் மேலும் அந்த பானத்தில் தஸ்னீம் கலந்திருக்கும் அது ஒரு நீர் ஊற்று இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அதன் நீருடன் மது அருந்துவார்கள் எண்பத்தி அத்தியாயம் இருபத்தி முதல் இருபத்தி வரை உள்ள வசனங்கள் இப்பாடத்தின் கீழ் இடம்பெறத்தக்க வசனங்கள் அதிகம் உள்ளன